முப்பத்தி அறிவிக்கின்றார்கள் எனினும் ஒருவன் நாட்டின் அரசனிடமும் அல்லது அவனுக்கு அவசியம் ஏற்படும் தேவையில் பிறரிடமும் கேட்பது கூடும் என்று நபி சொல்லும் அணிஹில் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறு எட்டு ஒன்று இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்